واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وصفينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من طين ثم جعل من بعد الطين قوه ثم جعل من بعد قوة محكم وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العزي العظيم الله إنه اللي ياركلي اللي تحوظ ركلي الله يمين دي تقوى سيدي أغلال إيمة فتاة إيمة ركلي الله عدتنا لككم بدياها مضواما ذاكي نككم அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஒசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டணையும் பசித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே நாம் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞானத்துகள் அனைத்தும் ஒரு வகையான சோதனையாக ஆகியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு நாள் இந்தந்த மக்கள் நியாமத்துகளாக பார்ப்பார்களோ அவைகளை இன்று மக்கள் சோதனையான ஒரு கண்கொண்டு பார்க்க ஒரு கட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் திருமணம் அதை மக்கள் ஒரு நியமத்தாக இன்று அதை மக்கள் ஒரு பார்க்கிறார்கள் திருமணம் முடித்ததைக்கு பிறகு ஏன் நிற்காக செய்தேன் கேள்வியை அவர்களே எழுப்பிக் கொள்கிறார்கள் இதற்காக வேண்டித்தானா இப்படி பிறகு கஷ்டப்பட்டேன் என்பதாக மக்கள் அவர்களுக்குள்ளே கேள்விகள் எழுப்பிக் கொள்கிறார்கள் குழந்தைகளை நியமத்தாக பார்ப்போம் இந்த குழந்தைகளை பெறாமல் இருக்க இருந்துச்சு ஒரு தனி மனிதரா உலகத்திலே நல்லமே என்று சொல்லி பெற்றோர்கள் அளவுக்கு குழந்தை பாத்தியம் குழந்தைகள் என்ற ஒரு சோதனையாக மாறிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனுடைய பிறப்பையே மனிதன் நினைக்கிறார் நான் இருந்திருக்கலாமே என்பதாக நான் ஏன் பிறந்தேன் எனக்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருந்தால் நல்லமே என்று சொல்லி மனிதன் மனிதனுடைய வாழ்வையே சோதனையாக வாழ்வையே பிறப்பையே பிறக்காமல் வந்திருக்கலாமே என்று சொல்லி இன்னக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் ஒருவகையான நெருக்கடியான இழுத்தமான வாழ்வில் இருக்கிறார் அப்படிப்பட்ட உண்டாகத்தான் அங்கக்கூடிய சகோதரனை தெரியாமல் இந்த காலத்தை வாரிதத்தை நாங்கள் பார்க்கிறோம் வாரிதம் என்று சொல்லக்கூடியதே அதே அல்லா சுபானகு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்க கூடிய கொடுத்திருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேமர் அந்த லேபத்தை பற்றி அல்லாஹு தாலா குரானை பலவிதமாக பேசியிருக்கிறார் நாங்கள் மயாமத்துறை தனியாக ஒரு கேள்வியும் கேட்க போகிறார் அந்த கேள்விக்கு நாங்கள் பலரும் சொல்லியாக வேண்டும் நாங்கள் மயானத்துறை நாளில் அல்லாஹ் வாரிவர்களை யோகர்களை தனியாக கண்ணியப்படுத்த இருக்கிறார் இப்படியான விடயங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த நாளாட்டத்தில் வாரிபம் என்று சொல்லக்கூடியதே ஒரு நியமத்தா அல்லது ஒரு சோதனையா என்று கேள்வி எழுப்ப எழுப்பப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய யூத் இன்றைய மாநிலம் இன்றைக்கக்கூடிய வாலிப பருவம் மக்களுக்கு சோதனையாக மாறிவிட்டது எந்த இடத்திலே எடுத்துக் கொண்டாலும் வாலிபர்களினால் வரக்கூடிய பிரச்சினைகள் அரசாங்கத்துக்காக இருக்கலாம் குடும்பங்களுக்காக இருக்கலாம் கருதிக்காக இருக்கலாம் தலைவர்களுக்காக இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாது வாலிபர்களின் ஊடாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது இன்று சோதனையாக மாறிவிட்டது ஏன் இது சோதனையாக மாறியிருக்கிறது இதை நாங்கள் எப்படி மீண்டும் ஒரு நேரத்தை ஆக்கிக் கொள்ள முடியும் சிந்திக்க வேண்டும் இன்றைய நிக்கா ஒரு சோதனையாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு சோதனையாக மாறிவிட்டது நாங்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான நிக்கை கட்டியிருக்க முடியும் ஆரோக்கியமான ஒருமலாக உருவாக்க முடியும் ஏன் நமக்குரிய சகோதரனை தெரியாமல் வாலிவர்களை நல்லவர்கள ஆக்க வேண்டும் வாலிவர்கள் இந்த சமூகத்தினுடைய பொதுநெடுப்பாக இருக்கிறார்கள் வாலிபர்கள் இந்த சமூகத்தினுடைய முக்கியமான இடத்தை இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எந்த ாலும்ள்ளிக்கிழமை உள்ளதக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தெரிவித்தான் படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அது சிறு உண்மையாக சொல்லக்கூடிய அடிசை பலமுறை பறித்து விட்டோம் உள்ளத்தில் கையறுத்தி கேட்டு பாருங்கள் அந்த சூழாவை இன்றைய ார்கள் வாலிபர்கள் இன்னமும் அவர்கள் சில வால திருமணம் கூட விடுத்திருக்கவில்லை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன்னுடைய வீளை பாதுகாத்துக் வேண்டும் wali mon நம கிடைவதற்கு முன்னாலேயே நீதி வழியாக இருந்தார் இருந்தார்கள் அல்லாஹ் வாழ்ந்த சொல்லிக்காட்டினார் குறிப்பாக குறிப்பாக கேள்வி கேட்பார் அவருடைய மாணிவத்தை பற்றி மாணிவருவத்தில் என்ன செய்தாய் அவர் நான் பொண்ணு வயது வரைக்கும் அணிவார்களும் ஆறு வைத்திருக்கிறார்கள் அப்போது கேட்கப்பட்டது நீங்களும் பள்ளி வாங்கிட்டு நாடு வைத்திருக்கிறேன் உழைக்க வேணும் எனக்கு அந்த ஐபோன் வேணும் எனக்கு வாப்பூ வேணும் எனக்கு அந்த வாப்ப ரொம்ப என்ன கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த கம்ப்யூட்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் இந்த சொசைட்டியில அங்கத்தவருடைய ஒன்றாக இருக்கிறதுக்குரிய எனக்கு இடம் வேணும் என்ற வாழ்வு வைத்தான் நாம் ஒரு ஜாலியரா இருந்துகோ ஆனால் நான் அவட மகன் அரிய நான் பொறுப்பிருக்கிறேன் சாரத்தை கலத்தி ஒரு கருத்துல போட்டுக்கொண்டு கள்ள தூக்கி வைப்பாங்க சொல்றாரு கல்லு தூக்கலாம் அதை சுமக்கலாம் இந்த முதலாவது சாரத்தை தூக்கி கருத்துல போட்டுக் கொண்டு வாங்க அப்படின் தலை கருத்துல போட்டு கொண்டாங்க இப்ப கல்ல தூக்குறாங்க கல்ல தூக்க முறைவாங்க செல்ல மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாங்க சாரத்தைக் கொட்டாங்கி இரண்டாம் பாக்கிறாங்க அப்ப சொன்னாங்க இசாரி இசாரி எது சாரம் எது சாரம் அதற்கு பின்னால சந்தம் காணப்படுகின்ற உறுப்பினர் இந்த ஏற்படுத்த சு அத்தனை முனுடைய சுரக்கூடிய உடைய பாவத்தையும் நீங்க தான் சொல்லக்கூடும் அந்த மாலிகம் சுரக்க வேண்டும் அல்லது அந்த உடைய வாங்கி கொடுத்த வாக்க சுரம் நாங்கள் படிக்க வேண்டிய பாரம் சிறு சாயத்திலேயே சொல்லம் வார்த்தலும் சமூகப்படி அவருக்கு வயது முப்பத்தி ஏழு உமர் உயர்வாக வயது இருபத்தி ஆறு அல்லது ஏழு இதே போல அணியமாக வயது பத்து வயது பத்து செயலு செயல் தரானோ மக்களோட உயர் நவீனமாக தரானோ அனுப்பமாக தரானோ செல்வம் தெரியும் கொஞ்சம் கொண்டு போனா அதுக்கு போகிறோம் செலவு வந்துவிடும் சந்தர்ப்பம் கட்சிக்குதா நீங்களை பள்ளிக்கு போகிற சுகொரிய தொழில் தொடரக்கூடிய சந்தர்ப்பம் கருதிக்குதா ஏதோ வீட்டுக்கு போ நீங்க இசாவுடைய துணை சாப்பிடாம தூங்கித்தாரே மனைவி சொல்லலாம் தூங்கிட்டு பாப்பா கெவளோ தவறா அந்த புள்ளையாட்டி மனையில வச்சு வீட்டில் சாப்பிட்டு தான் தூங்கி மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்க தெரியல என்று சொல்லி வேசி போட்டு அந்த புள்ளை சாப்பாடு கொடுத்துட்டான் பாப்பை தூக்கமாக்குவாரே அதே மாப்பாட்ட கொள்ளப்படுது என்ன சொல்லாம தூங்கித்தான் என்ன செய்வோம் என்று கேட்டா சின்ன புள்ளத்தானே அந்த வீராட்சிகள் மாநில பரவ மந்தனே நான் தூங்குவேன் என்ற வாக்கனை பார்த்துக் கொண்ட அறிவிப்பாரு தொலைகாப்பை துறை வச்சிருப்பாரு என்று அறிவிப்புள்ள நாங்களுக்கு தான் பசவிக்கிறோம் சந்த